பதினாலாவது பக்கத்துல ஊரு பட்சியோட ஒரு வாக்கியம் தவிக்கனவாத்மா कर्मफल ியமனியு அனுமல மோயீரம் நிதம் திறித் பரிமி तदेव इदमिति यथा यथा தவே இது பிவவியதி ஜகன் ஜாங்க ய ஜோஸ்வசியேண காலத்தயம் நோபாவர் தரீரம் மோஷா அயிற அ अन्यत्र इत्यादि प्रस्तुता அந்வியுது திரமயிசாதி உனச்ச கர்வியாச்சேன்மோகேத்த சரி படிப்போம் இப்படி போயிண்ட் தான் இருக்குது மோட்சா பஞ்சம் கழிச்சு சொல்ல புற திஷ்டன் காயத்தி இவ் இப்படி சொல்ல புற நின்று கொண்டே பாடுறான் அப்படிங்கிற போதுல அதுல என்ன வித்தியாசம் அடையறான் அப்படிங்கிற போது அதுக்கு நடுவுட கர்த்தவியாஸ்தி செய்யறதுக்கு ஒண்ணும் கிடையாது நின்று கொண்டே பாடுகிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி பிரம்ம ஜானத்தினால மோட்சம் அடையறான்னு சொல்ற போது சமகாலம் தான் ரெண்டுமே ஆக மோக்மும் ஞானத்துக்கும் மோட்சத்துக்கும் இடையில யாதொரு கர்மாவும் கிடையாது ஆகினால அது உபாசனா ரூபமான கர்மாவாகவோ அல்லது ஒரு அபூர்வமான அதிருஷ்டமான பலனை கொடுக்கக்கூடிய கர்மாவாகவோ அது கிடையாது அப்படின்னு அதை சொல்லணும் அதான் விஷயம் அதை அதை வந்து சித்த அதை நிரூபிக்கிறதுக்கு நிறைய பரிசிரமம் எடுத்துக் கொள்கிறார் சங்கராச்சாரிய அதனால அவங்கன்னா வந்து கொஞ்சம் நேரத்தில் சொல்ல போகிறாரு அது கஷ்டித் அதிசய மோட்சா அப்படி சொன்னால் அனித்ய எதி மோட்சா ஆகச்சதி தரீ கட்சத்தியபி மோட்சம் வர்றதுன்னு சொன்னால் மோக் போகத்தான் எப்பவுமே இருக்கிறதா இருந்துடுத்துன்னா அப்ப பந்தந்தான் கற்பிதம் ஆயிடும் ஆஹ் முக்தி முக்து முக்திங்கிறது வந்து நித்தியசித்தமாக இருக்கிறதா தான் இருக்கணும் பந்த பந்த அத்ய அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா தாற்பயமே தவிர அப்படி தெரிஞ்சுக்கிறதா மோக்ஷம் தஸ்மாத் பந்த அனித்ய பந்தா மித்தியா ஆகந்துக்கனித்யம் மித்யத்வம் இதுதான் இத புரிஞ்சுக்கிறதா மோட்சமே தவிர மோக் ஒரு ஒரு அவஸ்தையோ ஒரு பிராப்தியோ கிடையவே கிடையாது சுகத்துல வேணா தாரதமியம் இருக்கலாம் இதை காட்டிலும் அதிசயமான சுகத்தை ஒருத்தான் அடையலாம் அதை காட்டிலும் அதிசயமான சுகத்தை அது எப்படி அடைஞ்சாலும் அது சாத்திசயத்துவம் இருக்கும் சாதிசயத்துவம்ங்கிறது சாஸ்திரப்படி ஒரு தோஷம் சாதிசயத்துவம்ங்கிறது தெரியும் இல்லையா சாதிசயத்துவம்ங்கிறது இப்ப நான் ஒரு சுகத்தை அடைஞ்சோமான அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சுகம் இருக்கிற தன்மை அதுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறது தான் சாதிசயத்துவ தோஷம் நம்ம ஒரு ஒரு ஸ்தித்திய அடைஞ்சிருக்கோம் ஒரு சௌகரியத்தை அடைஞ்சிருக்கோம் இந்த சௌகரியத்தை காட்டிலும் இன்னொரு சௌகரியம் இருக்குங்கிறது அந்த அனுபவிச்சுட்டு சௌகரியத்துல இருக்கிற தோஷம் அது சாதிசெயத்வ தோஷம்னு பேரு அதுக்கே இன்னொரு பாஷையில நம்ம என்ன சொல்றோம் அதிருப்திகரத்துவம் சாதிசெயத்வா அதிருப்திகரம் அந்த சாதிசயத்துவம் இருக்கிறதுனால என்னாச்சுன்னா அது இன்னொன்னு இருக்கோ அதை அடைஞ்சா தான் திருப்தின்னு சொல்லி இதுல நமக்கு அதிருப்தி ஏற்பட்டுறது இருக்கிறது நல்ல சௌகரியம் இருந்தா கூட அதிருப்தியோட சௌகரியத்துல இருக்காங்க அப்ப அது என்னன்னா அந்த சாதிசயத்துவ தோஷத்தா சாதிசயத்துவ தோஷம் இருக்கிறதுனால அதிருப்தி ஏற்படுது இதெல்லாம் மோட்சத்துல மத்தவங்க வாதிகள் எல்லாம் சொல்ற கருத்துல பார்த்தோம்னா இந்த தோஷங்கள் வரும்ங்கிறது சங்கராச்சாரியனுடைய வாதம் அதனால சங்கராச்சாரியா ஸ்ருதி சொல்லி இருக்குன்னா ஸ்ருதி வாக்கியங்கள் எல்லாம் இதுக்கு தகுந்த மாதிரிதான் அர்த்தம் பண்ணிக்கணும் இன்னும் பல ஸ்ருதி வாக்கியங்களை நீ கவனிக்கணும் உனக்கு சௌகரியமான ஸ்ருதியை மாத்திரம் நீ கோட் பண்ணாதே இன்னும் நிறைய ஸ்ருத்திகள்லாம் இருக்கு அந்த ஸ்ருதிகள்லாம் நீ சொல்ற வாதத்துக்கு ஒத்து அந்த ஸ்ருதிக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஸ்ருதி வாக்கியங்களை எல்லாம் நாம அர்த்தம் பண்ணி புரிஞ்சுக்கணும் அதான் நீ சொல்ற ஸ்ருத்தி வாக்கியத்துல தவ்யத் அநியப்பிரி அணியே இந்த மாதிரி எல்லாம் இருந்தா கூட அது விதி வாக்கியமா நீ சொல்லக்கூடாது அங்க இருக்கக்கூடிய வாக்கியத்தை வச்சிருந்துதான் இதுக்கு நம்ம அர்த்தம் பண்ணணும் அபூர்வ விதி நியம விதி பரிசங்கியா விதினு இருக்கு அத வந்து நான் இன்னும் கிளாரிஃபை பண்ணல அதாவது அபூர்வ விதி நியம விதிங்கிறது என்னன்னு கேட்டா சட்டத்தை போட்டா அதுக்கு நியம விதி தெரியாத ஒண்ணு அடையணுங்கிறதுக்காக அது அபூர்வ விதி இருக்கிறத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றது வந்து பரிசங்கியா விதி புரியுதா உங்களுக்கு இன்னும் சொல்ல போறாரு நேரத்தில் திரும்ப வரத்தான் போறது ஆஹா அபூர்வ விதி நியம விதி பரிசங்கியா விதி அப்படின்னு மூணு விதி இருக்கு சுருக்கமா சொல்றேன் இதை அபூர்வ விதிங்கிறது சொர்க்கத்துக்கான யாகத்தை பண்ணட்டும் அப்படின்னு சொன்னா சொர்க்கம் ஒண்ணு இருக்கு அதுக்கான யாகம் இருக்கு அது அபூர்வம்னா பலனை பின்னாடி அதெல்லாம் தெரிஞ்சுக்கவே முடியாது ஒரு இடத்துல வேதத்துல சொல்லியிருக்கு அபகந்தி அப்படின்னு சொல்லியிருக்கு அதெல்லாம் அணுவாதம் நெல்ல குத்தி உமி எடுக்கணுங்கிறது அது தாற்பயம் ஆனால் குத்தித்தான் உமி எடுக்கணும் வேற வழியில உமி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்ற போது அது அனுவாத வாக்கியத்திலேயே அனுவாத வாக்கியத்துல இருக்கிற ஒரு அதிர்ஷ்டத்தை சொல்றதுனால அந்த இடிக்கிறதுனால சில பிரயோஜனம் இருக்கு அதனால அந்த இடத்துல சொல்றது பேர் நியம விதினு பேர் சொர்க்கம் வந்து அபூர்வ பண்ற யாகம் வந்து அபூர்வ இங்க வந்து இந்த ஹோமத்துக்கு நீ நல்ல குத்தித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வாக்கியம் இருக்கு விரீஹின் அவகந்தி அப்படின்னு இருக்கு விரீஹின் புரோக்ஷதி அப்படின்னா இருக்கு வாக்கியங்கள் புரோக்ஷதி விரீஹின் அவ அவகந்தி அப்படிங்குற வாக்கியம் என்ன அர்த்தம்னா தெரிஞ்சிருக்கிற விஷயம் தான் ஆனா இது இப்படித்தான் நீ செய்யும் சொல்றது அதே மாதிரி பிரம்மனை பத்தி சொல்ற வாக்கியம் அவ்வளவுதான் பிரம்ம அஸ்தி சர்வ கல்வீதம் பிரம்மாங்கிறது வந்து அபூர்வ சேராது நியம விதியிலயும் சேராது உனக்கு வேணும்னு இருக்கு அதை தெரிஞ்சுக்கும் அவ்வளவுதான் தத்திரசா எத்திர சா எத்திர எதுல விதியும் அபூர்வம் எதுல எந்த ஒரு வாக்கியத்துல வந்து அபூர்வ விதியும் நியம விதியும் பொருந்தாதோ அந்த இடத்துல பரிசங்கியா விதினு அர்த்தம் பண்ணிக்கோ இதை நான் உங்களுக்கு சொல்றதுல எனக்கு திருப்தி கிடையாது இருந்தாலும் உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன் இன்னும் இன்னும் இதை தெளிவுபடுத்தி தான் ஆகணும் அதனால என்னன்னா இருக்கிறத தெரிஞ்சுக்கோன்னு சொல்றது வந்து பரிசங்கியா விதி அது வந்து உனக்கு பக்குவரத்தான் தெரிஞ்சுக்கும் அவ்வளவுதான் அதனால அங்க ஒண்ணு செய்யறது கிடையாது பரிசங்கியா விதியில சொல்ல பரிசங்கியா விதிங்கிறது சித்தபோதக வாக்கியம் தான் சித்த போதக வாக்கியம் சித்தபோதக வாக்கியம் ஏவ பிரயோஜனம் திடாது அபூர்வ விதி நியம விதியில எல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு காரியம் இருக்கு அபூர்வ விதி வாக்கியத்தை கேட்ட பிறகும் நியம விதி வாக்கியத்தை கேட்ட ஒரு காரியம் இருக்கு ஏதோ ஒரு கர்மா பண்ணணும் ஆனா பரிசங்கியா விதியில இருக்கக்கூடியது என்னன்னு கேட்டா சித்த வாக்கியத்தை தெரிஞ்சுக்கிறான் நீ இத தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னா அங்க வந்து தெரிஞ்சுக்கோங்கிறதுலதான் தாற்பயமே தவிர அங்க வந்து கர்மாவில தாற்பயமே கிடையாது கர்மா கிடையாது எங்க கர்மா கிடையாதியா இருந்துச்சு அது அதுக்கதை தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த இடத்துல விதி நீ போட்டுதுதான் கேள்வி அதை நம்ம அப்புறம் பார்க்கணும் நான் அது வந்து நான் வந்து இன்னும் எளிமையா சொல்றதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு நான் இன்னும் பிரயத்தனம் பண்ணணும் அவகாசம் கொடுக்கல அதுக்கு நான் கொடுக்கல எனக்கு கிடைக்கலன்னு சொல்ல மாட்டேன் நான் கொடுக்கல கொடுக்கட்டும் நான் பண்றேன் வீண் போகாது அப்போ என்ன சொல்றாரு அசரீரத்துவமே தர்ம நான் அவன் என்ன ஏதோ ஒரு புண்ணிய கர்மாவோட பலன் பாது என்னது அசரீரத்துவம் நாம வந்து கர்மாவை பண்ணிட்டே வந்தோமானா நமக்கு வந்து சரீரமே கிடைக்காது சரீரமே என்ன போயிடும் அன்னைக்கு இல்லையா துக்கம் நீங்கணும்னா சரீரம் இல்லாம போகணும் சரீரம் இல்லாம போகணும்னு சொன்னா அதுக்கு கர்மாலாம் நாசமாகணும் கர்மா நாசம் ஆகணும்னா நம்ம என்ன சொல்றோம் ஞானம் வரணும்னு ஆனா அவன் என்ன சொல்றான்னா கர்மா நாசம் ஒரு கர்மா பண்ணணும்னா சஞ்சித கர்மா ஆகாமி கர்மா பிராரத கர்மாலாம் நாசம் ஒரு கர்மாவை பண்ணிட்டோங்கன்னா அதுக்கு ஒரு ஹோமத்தை பண்ணிட்டோங்கன்னா அதுக்கு ஒரு கர்மாவை பண்ணிட்டோங்கன்னா அது போயிடும்னா இது யுக்தி விருத்தம் ஏன்னா பரிச்சின்னமான கர்மா வந்து அபரிச்சின்னமான மோட்சத்தை எப்படிப்பா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது நம்ம வாதம் அதனால வெறும் வெறும் சாஸ்திர வாக்கியத்தை வச்சுன்னா நீ இஷ்டத்துக்கு அர்த்தம் சொல்லப்படாது அது நியாயோபி நியாயோபிரம்ஹிதம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நியாயோபிரம்ஹிதமா இருக்கணும் அது வந்து அந்நியோக பிரம்மிதமாக இருக்கக்கூடாது நியாயத்தோட சேர்ந்திருக்கணும்ப்பா நீ பாட்டு இஷ்டத்துக்கு எல்லாம் அர்த்தம் சொல்லக்கூடாது அப்படி சொன்னா ஸ்ருதி வாக்கியத்துல இன்னும் வேற பக்கத்துல இருக்கிற ஸ்ருதி வாக்கியங்கள்னா பாத்தியேரன்னு வாக்கியானி பாத்தியேரன்னு இந்த மத்த வாக்கியத்துக்கு இதம்பந்தமே இல்லாம போயிடும் அப்ப ஸ்ருதியே வந்து முரண்படுறது அப்படின்னு அர்த்தம் ஆயிடும் அதனால அந்த ஸ்ருதி வாக்கியங்கள் நான் சொல்ற ஸ்ருதி வாக்கியங்கள் இருக்கேன் அது யுக்திக்கு பொருத்தமா இருக்கு அந்த ஸ்ருதி வாக்கியங்களுக்கு தகுந்த மாதிரிதான் இந்த ஸ்ரு வாக்கியங்கிறதுலாம் நம்ம அர்த்தம் பண்ணணும் அப்படி அர்த்தம் பண்ணலன்னு சொன்னா வந்து சாஸ்திரமே நம்மளை வந்து தவறான பாதையில கொண்டு வரும் கர்மா பண்ணியும் மோட்சம் அடையலாம் கர்மா பண்ணாமலையும் தெரிஞ்சன்னு மோட்சம் அடையலாம்னு சொன்னா யார் எதுக்கு ப்ரிஃபர் யார் எதுக்கு முக்கிய வாக்கியத்தையே ரெண்டா வச்சு கர்மனா அப்ப மோக்ஷா பவதி அப்புறம் வந்து ஜானேனப்பி மோட்சகா பவத்தின்னு ஸ்ருதியே ரெண்டு வழிய காட்டுறதுன்னு சொன்னா புத்தி எதுக்கு ஓட்டு போடுவான் புத்திசாலி ஒட்டாள சொல்லு புத்திசாலி எதுக்கு ஓட்டு போடுவான் ஞானத்தான் நடைபெறும் ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுனாலே மோட்சம் கிடைக்கிறது எந்த கைய செய்யணுமா அதனால இப்படி ஒரு ஸ்ருதியை ஸ்ருதி இப்படி முரண்படுறத ஸ்ருதியை வந்து நம்ம என்ன பண்ணணும் சமன்மயம் பண்ணணும் தத்துவ சமன்மயா அந்த முரு முரண்படுகிற ஸ்ருதி வாக்கியங்களை எல்லாம் சமன்மயம் பண்ணி இந்த ருக்கும் அந்த அர்த்தத்தை தான் சொல்லணுமே தவிர இந்த ஸ்ருதியில நீ என்னதான் தவ்யற்பத்தியா நீ என்னதான் விதிவாக்கியமா இருந்த விதிவாக்கிய காட்சி அளிச்சாலும் அது ஆபாச விதி வாக்கியம் நது வாஸ்து சொல்ல போனா பரிசங்கியா விதி ஆபாச விதி வாக்கியம் அது வாஸ்தவமான விதி கிடையாது அதனால அது ஆபாச விதி நூ வாஸ்தவிக விதி கர்த்தவியம் கிமபி நோதயதி கர்த்த அது சொல்றது கிடையாது அப்ப அசரீரத்துவமே தர்ம காரியம் தர்ம காரியம் சொன்னா என்ன புண்ணியம் நம்ம ஒரு கர்மா பண்றோம் அதனாலதான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா மத்த மதவாதிகள்னா என்னன்னா இறைவனுக்கு நீ பணி புரிந்து கொண்டே இரு ஒரு காலத்தில் இறைவன் உனக்கு வந்து அருள் புரிவாங்க அப்படி அருள் புரிஞ்ச உடனே என்ன ஆயிடும் அதுக்கு அவங்களுடைய அர்த்தமே எந்த தேசாம் சததயுக்தானாம் பிரீத்தி பூர்வகம் தம் ோம் அந்த எந்த புத்தியோகத்தினால் அவர்கள் என்னை அடைவார்களோ அந்த புத்தியோகத்தை அவர்களுக்கு நான் கொடுக்கிறேன் விடாம என்ன பூஜை பண்றவங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்க பிரபத்தி யோகம் இல்லை அதுக்கு கஷ்டப்படணும் அவங்களும் விசிஷ்டா ரீதிக்கும் ப்ராப்ளம் நிறைய இருக்கு என்னன்னா இந்த மாதிரி பதிலோகத்துக்கு எல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றது அந்த ஞானம் ஞானத்துக்கு அப்புறம் பிரபத்தின்னு சேர்த்துக்கணும் நம்ம சொல்றோம் இல்லையா எதை சொன்னால் கர்மயோக ஞான யோகத் கர்மனை வகி சம்சித்தி ஆஸ்திதா தினகாதே வாக்கியத்துக்கெல்லாம் எப்படி அர்த்தம் சொல்றோம் அல்ல ஞானயோக துவாரா நது சாட்சா கர்மனா அப்படியே சொல்றோம் தர்ம காரியம் இது சேத் தர்ம காரியம் இது சேத் அது ஒரு கஷ்டத்து விசேஷமான அபூர்வமான கர்மா பண்ணி அடையின விஷயம் நல்ல மோக் ஏதாவது ரொம்ப ரொம்ப அழகான பாயிண்ட் அன்னைக்கே சொல்லிவிட்டேன் வா அது ஸ்வபாவமாக இருக்கப்பா தர்ம காரியம் இது சேத் ஆகந்த சித்தியத்தி தர்ம காரியம் ஆகந்துக்கத்துவம் வந்துடும் சுவாபாவிக எதிர்ப்பதம் என்ன ஆகந்துக்கம் அத படிச்சா அது ஞாபகம் தான் இது புரியும் ஆக என்னால சுவாபாவிகாபாவிகத்துக்கு எதிர்ப்பதம் என்ன ஆக்து ஆகந்துக்கம் ஆகந்துக்கம் சுவாபாவிகம்னா ஆகந்தகம்னா வர்றதுன்னு அர்த்தம் வர்றது போயிடும் இப்ப வந்து தண்ணியில இருக்கிற சூடு வந்து ஆகந்துக்கம் தண்ணியில இருக்கிற சூடு வரும் போய்டு நெருப்புல இருக்கிற சூடு ஆகந்துக்கம் இல்லை சுவாபிகம் அது மாதிரி அஹம் பிரம்மா அஸ்மி அஹம் மோட்சஸ்வரூபாங்கிறது வந்து ஆகந்துக்கம் என்ன சுவாபிக் தர்ம காரியம் இதுவா தச என்ன அசரீர அசரீரம் தச என்ன பண்ணணும் அசரீரம் அசரீரங்கிறது மோஷஸ்வரூபம் அதான் அர்த்தம் பண்ணுவேன் அதுக்கு மந்திரம் சொல்ற கோட் பண்ற அனவஸேஷுஷு அசரீரம் ஆகம் என்னது ஷரீரம் ஆகத்துக்கம் அசரீரம் இந்த அசரீரம் அசரீரத்துலதான் அத்தியஸ்தமா இருக்கு தேகி நடத்துலதான் தேகம் அத்தியஸ்தம் பண்ணப்பட்டிருக்கு தேகித்வம் சைதன்யத்துக்கு எதனால வருது அத்தியஸ்தேகா தேகத்துவா அத்தியஸ்தேகத்தை உடையதாக இருகவத்வா சொல்லணும் அத்தியஸ்த தேகத்தை உடையதாக இருப்பதால் சைதன்யத்திற்கு தேம் ஏற்பட்டிருக்கு அதனாலு அனவஸு அனவஸே அனவஸேஷர அவஸித்தம் அசரீரம் அப்படி படிக்கணும் அனவஸேஷரீரம் சரீரம் அவஸ்தம் அசரீரம் அவஸித்தம் அசரீரம் அப்படி படிக்கணும் விபும், அனவஸ்தேஷு அவத் ஆத்மானங்கிறது சுவாத்மானம் மத்வா தன்னை தன்னை எங்கும் நீக்கமர நிறைந்தவனாய் எல்லாவற்றிலும் பெரிய பெரிய பொருளுக்கெல்லாம் பெரிய பொருளாய் அசரீரமாய் தன்னை அறிந்து தீரம் கவலைகளிலிருந்து விடுபடுகிறான் என்று கட்டோபனிஷத் சொல்லுகிறது அப்பா கட்டோபனிஷத் மந்திரத்தை பார்த்தையா ஆக ஆத்மானம் மகாந்தம் மத்வா ஆத்மானம் விபும் மத்வா அனவஸ்திதேஷு ஷரீரேஷு அவஸ்திதம் அசரீரம் ஆத்மானம் மத்வா தீரதி ந கடஸ்ருதி சொல்லுகிறது அந்த வாக்கியத்தை கவனிக்கணும் நாம அது வந்து தர்ம காரியமா சொல்லலை அது அதான் எப்போ அந்த கனெக்ஷன் வந்து இருக்கும் அது தர்ம காரியமா சொல்லலை அப்ராணோ ஹியமனா சுப்ரஹா ஒரே நேரத்துலதான் நமக்கு ரெண்டும் இருக்கு அகம் அரூபகா அஸ்மி ரூபா ரூபமா இருக்கேன் அரூபமா இருக்கேங்கிறது சமகால அனுபவம் அதனால ஒன்னு சுவாபாவிக அனுபவம் ஒன்னு ஆக்துக்க அனுபவம் ஒண்ணு சத்திய அனுபவம் ஒன்னு மித்யா அனுபவம் சத்திய அனுபவத்தையும் நித்தியானுபவத்தையும் விவேகம் பண்ணி சத்தியானுபவத்துக்கு சத்தியத்துவத்தை கொடுத்து நித்தியானுபவத்தை நிச்சயான புரிஞ்சுக்கிறதுதான் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய பரம உபதேசம் ஒண்ணு டைம் அதனால நம்ம வந்து அப்பதான் என்னமோ பண்ணணும்னு இந்த எண்ணத்தை பதிய வைக்கிற வேலையைத்தான் பண்ணிடுவோம் அதனாலதான் திரும்ப திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருக்கோம் நம்ம படிச்சுட்டு வருஷக்கணக்காக படிக்கிறதுக்கு காரணம் என்ன இந்த விற்பி பலமாகும் என்ன விற்த்தி பலமாகணும் சத்தியமித்யா விவேக விறத்தியானது பலமாகிறது தான் படிச்சுட்டு நம்ம வந்து நம்ம ஆன்மீக வாழ்க்கையில இந்த அதுவும் வேதாந்த படிக்கிற ஒரு விவகாரத்துல காரியத்துல நம்ம பண்றதெல்லாம் என்னன்னா அந்த கரணத்துல ஒரு விறத்தி பலமாக ரெண்டு விற்பி இருக்கு சத்தியமான வஸ்துவ பத்தின இருக்கு இல்லையா சாஸ்திரம் படிக்கிறதுனால சாஸ்திரம் படிக்கிறதுனாலதான் எது மித்யாவும் அந்த மித்யாங்கிற விரத்தியும் மனசுல அந்த கருத்துல இருக்கு ஆகா சத்திய வஸ்துவை பத்தின விரத்தியும் மனசுல இருக்கு மித்யா வஸ்துவை பத்தின விரத்தியும் மனசுல இருக்கு எது சத்தியம் எது மித்யாங்கிற விரத்தி ரெண்டும் மனசுல இருக்கு அப்ப என்ன பண்ணணும் இந்த ரெண்டு இந்த சத்தியமித்யாவை பத்தின விரத்தி இருக்கு சொல்ல போனா சத்திய வஸ்துவ பத்திர சத்திய விருத்தியும் பலமாகணும் மித்யா வஸ்துவை அது அந்தகரணத்துக்கு தேவை அந்த தேவையா இருக்கு அப்பதான் நமக்கு வந்து என்ன நம்ம நம்ம வந்து பிரயத்தனமே நம்ம நிம்மதியா இருக்கணும் பிரயத்தனம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே அப்ப நிம்மதியா இருக்கணுங்கிற பிரயத்தனத்துக்கு சாதனம் என்னங்கிறது கேள்வி சாதனம் வந்து இந்த இதுதான் சாதனம் அந்த கரணமே மிச்சியாங்கிற விற்பி அந்தகரணத்துலதானே இருக்கு அந்தமே மிதியங்கிரவத்தி அந்தவற்றி அந்த அந்த கன்க்ளூஷன் முடிவு பார்த்தா அந்த நினைக்கிறது அந்த அஹம் முக்தான் மனசா கல்பிய மோட்ச கல்பத்தை விவேகஜூடாம சொல்றது வாயுனா நீயத்தை மேக புனயத்தை மன மே வாயுனா நீயத்தை மேகா வாயுனா தேனை தேனைவ நீயது வாயுனா நீயத்தை மேகா புனஸ்தேனை காத்துதான் மேகத்தை கொண்டு வர்றது காத்துதான் மேகத்தை திரும்ப கொண்டு போறது கொண்டு வர்றதும் காற்று கொண்டு போகிறதும் காற்று அதே மாதிரி மனசுதான் பந்தத்தையும் கொண்டு வர்றது மனசு தான் பந்தத்தையும் கொண்டு போகிறது ரொம்ப அழகான மனசா கல்பத்தை பந்தா மோக்ஷேனை வேதாந்த சாஸ்திரம் ஒண்ணுதான் தெளிவா நமக்கு மோக்ஷத்தை பத்தி சொல்றது ஏன்னா மனசை நம்ம கன்வின்ஸ் பண்ணணும் இல்லையா நம்ம வந்து யாரை கன்வின்ஸ் பண்றோமோ இல்லையோ யாருக்கு புரிய வைக்கிறோமோ இல்லையோ நம்ம மனசுக்கு நம்மள புரிய வச்சா என்னமே புரிய வைக்கிற வரைக்கும் மனசு ஒத்துக்காது அது என்னதான் எவ்வளவுதான் நம்ம சத்தா பக்தியோட வாசிச்சாலும் நம்ம மனசுக்கு அது ஒத்துக்கிற வரைக்கும் பொறுமை இருக்கிறது நான் எங்க எனக்கு எங்கப்பா இடம் எனக்கு நீ எனக்கு முக்கியத்துவம் கொடுத்த வரைக்கும் எனக்கு எழுதிருந்தது என்னையே நீ பொய்ன்னு சொல்லிட்டிய அப்புறம் நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லி என்னது வேணு சங்கர்ஷோவன்னி இல்லையா அந்த ஹம்சகீதையின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு அந்த மூங்கில்கள் உராய்வதால் தோன்றும் நெருப்பானது தோன்றினது காரணமும் மூங்கில் தான் அது அழிஞ்சது என்னன்னா மூங்கில் தான் மூங்கில்கள் உராய்வதால் தோன்றும் நெருப்பானது மூங்கிலேயே அழித்து விட்டு அது அமைதியாக இருப்பது போல அடங்கிவிடுறது அது மாதிரி இந்த மனதிலேயே மனதினுடைய மனதிலேயே தோன்றுகின்ற ஞானம் மனதையே அழித்து விட்டு பேசாமல் இருக்கு எப்படி மூங்கில் காடோ இது மனமும் ஒரு மூங்கில் காடுதான் மூங்கில் புதை தான் அது இந்த மூங்கில் கூட ஒரு நாளைக்கு ஆறு சென்டிமீட்டர் வளர்ந்துருவோம் அதை காட்டிலும் பயங்கரம் வளருது வேகமா போறது மூங்கில் ஒரு புல்லுதானே மூங்கில் ஒரு புல்லா தான் சொல்றாங்க பெரிய புல்லுங்கிறாங்க வெகு வேகமா வளருது அது மாதிரி இந்த மனசு இல்லாம இல்லைன்னா நம்மளா சிந்திக்கிறனா அதனால மனசு அப்படி வேகமா படப்படப்பட பண்ணணும் இல்லை இல்லாம பண்ணிவிடணும் கம்யூனிகேட் பண்ணாலும் நம்ம பிடிச்சது மூணு வருஷம் ஆனாலும் நமக்கு வந்து எப்படி நம்ம நம்ம சுவாவம் தானே திருடமா இருக்கிற மாதிரி தோன்றது இல்லையா அப்படித்தான் நான் நினைக்கிறேன் மூணு வருஷமாச்சு என்னன்னா என் சுவாவம் திருடமாயிடுச்சு அப்படின்னு கடைசியில் கன்க்ளூஷன் முடிப்பு அதெல்லாம் முடியிறதா வந்து வந்து நான் வந்து வரதுக்கு முன்னாடி எப்படி தரும் அதுக்கு இப்ப என்னன்னா தெளிவா புரிஞ்சுன்னு இருக்கேன் ஏன் சுபாவத்தி அது புரியாம இருந்தோம் இப்ப அதோட இருக்கும் அவ்வளவுதான் சபாவோ துரதிக்கரமகான்னு புரிஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம் நம்ம ஓ கடைசியில எங்கே வந்து கடைசியில் அப்பவும் விடமாட்டேங்கிறார் சாமி தாக்குறதுலேயேதான் அவருக்கு நோக்கமே இப்படியாவது இன்னொருத்தரை தாக்குறதுல அவருக்கு ஒரு பரமானந்தம் இருக்கு என்ன வேதாந்தம் பேசட்டும் என்னத்தை சொல்லட்டும் கடைசியில இங்கேயாவது நம்மளை குத்தலைன்னா அவருக்கு தூக்கம் வராது அவர் சொல்றத நினைச்சு நாமளும் தூக்கப்படலைன்னா நமக்கும் தூக்கம் வராது தூக்கப்படலாம் இல்லாட்டி விட்டுறேன்னு சொல்லி அதை நினைச்சிருக்கலாம் நம்ம பண்ணலாம் விடுங்க இந்த மனசு ஆச்சரிய மார்பா இதுலயே தோன்றுகிறது அதுலயே உண்டாகிற ஞானம் அதையே அழிச்சு விட்டு பேசாம இவானலா அத சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து வாய் பேசலையா சொல்லுதான் சொல்லாமல் வாயால் சொல்லாமல் செய்கையால் சொல்லி அப்படி கூட அர்த்தம் பண்ண சொல்லாமல் சொல்லி நினையாமல் நினைந்து ஆனா இது புரியணும்னா சொல்லணும் ரொம்ப நேரம் அப்புறம் புரியும் கடைசியில வந்து என்ன சொல்லாமல் சொல்லின்னா சொல்லவே இல்லை இப்படின்னா என்ன பார்த்துட்டே இருக்க ஒரு ஒருத்தரும் அவங்க அர்த்தம் பண்ணிக்க வேண்டியது ஏதோ நாட்டியத்துல ஒரு அபிநயம் போட்டிருக்கு நாட்டியத்துல இருக்கிற அபிநயத்தும் புரியணுமே நமக்கு ஞானம் இல்லை தானே அந்த அபிநயம் புரியணும் ஆத்மாவுக்கு பிராணன் இல்ல மனசு இல்ல சுத்தமானது அப்ரான நிஷேதா என்னோயோ ஹமூர்த்த புருஷஹா அமூர்த்தா ஸ்தூல சரீர நிஷேதமா கேட்டிருக்கீங்களோ கிளாஸ் உங்களுக்கு எடுக்கல அதனால வந்து உங்களுக்கு சொன்னா ஞாபகமும் தெரியாது அந்த சுவாமி சொன்னாரா சொல்லலையே தெரியும் அதனால இதெல்லாம் நாங்க சொல்ற பழக்கம் திவ்யோ ஹியமூர்த்த புருஷ சாபியரோ ஹஜா ஹியப்ராணோ ஹியமனா சுப்ரஹா ஹக்ஷரா பரத்பர முண்டகோபனிஷத் முதல் கண்டம் ஆஹ் முண்டகோபனிஷத் மூணாவது இரண்டாவது மந்திரம் அப்படிதான் எனக்கு ஞாபகம் பாரு ஏதோ கொஞ்சம் நஞ்ச ஞாபகம் இருக்கு நிறைய மறந்துன்றிருக்கேன் எல்லாம் மறக்காம இருக்கான்னு பாத்துக்கணும் நான் இதை பாக்காம சொல்றேன் நம்பரை பாக்கறேன் நான் ஓஹோ இப்படி தெரிஞ்ச இதையே பார்த்து சொல்லிடலாமே என்னதுக்கு அந்த கஷ்டம் வந்து அப்பறம் யமனா சுத்ரா அங்க என்ன சொல்லுவோம்னா அமூர்த்தாங்கிறது காரணோ ஹியப்ணோ ஹியமனா அதனால காரண அக்ஷரா பரத்பர சொல்றதுனால காரணீர சத்தியம் தத்யம் சுதீப்தாத் பாவகாத் விஸ்ஃபுலிங்கா சஹசிரபந்தே சரூபா நான் மந்திர ஞாபகம் இல்லைன்னு வச்சோம் கூட என்ன நாங்க என்ன நான் பிரம்மனை புரிஞ்சாச்சு மந்திர ஞாபகம் இல்லாட்டி இருந்தா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஜனங்களுக்கு நிறைய சொல்லணும் சொல்றதுக்கு ஆள் இல்லாம இருக்கிற போது ஆமேன்னு வருவான் மந்திரத்தை படிக்கிறது சொல்ல ஐயர் வந்து சொல்லி ஐயர் சொல்லி கொடுத்தாலும் படிக்கிறது இல்லையே இதுல இருந்து என்ன தெரியுது ஐயர் பெரிய தப்பு நம்ம படிக்காதான் தப்பு இந்த எல்லாம் அவங்களே உள்ள வச்சு பூத்திட்டாங்க பூட்டிட்டாங்க நிறைய பேர் எல்லாம் ஊர் முழுக்க சொல்லி கொடுத்துருக்கு புஸ்த ஆத்ம புராணத்தை எடுத்து படிச்சுப்பாரு அனுபூதி பிரகாசத்தை எடுத்து படிச்சுப்பாரு எல்லாத்தையும் இரண்டு உள்ள வச்சு வச்சு பூட்டின்ட்டாங்க பொய் முழு பொய்யது கிடையவே கிடையாது எத்தனை பேர் கருணையோட சொல்லியிருக்காங்க நான் கேட்டுறேன் உனக்கு புத்தகம் திருப்பூகணம் காசிகானந்த சுவாமியான சிவாச்சாரிய ஞானாச்சாரிய சுவாமிகள் என்ன வேதத்துக்கு எவ்வளவு பாஷா எழுதிருக்காரு எவ்வளவு போட்டிருக்காரு எவனால இந்த செல்வத்தை வந்து கொடுக்காமையா இருப்பான் இங்க வாங்கறதுக்கு சரியான ஆள் இல்ல வாங்கினாலும் அறவுறையா வாங்கிக்கிறேன் என்ன பண்ண நான் முழுக்க வாங்க மாட்டேன் அறவுரையா வாங்கிக்கிறேன் எப்படியும் நான் மோற்றம் அடைஞ்சா ஊர் மோட்டம் அடைஞ்சா எனக்கு என்ன கருணும் முக்தான் விமோசனையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான் து அப்புறம் முக்தஹாங்கிறத பத்தி சொல்றா என்ன பண்றேன் கர்மன் நேவாதிகாரஸ்தே மாலேஷு கதாச்சனான்னு சொன்னார் பகவான் நீ வேலையை செய்ய பலனை பத்தி கவலைப்படாது அது நீங்க முதல்ல பண்ணுங்க சிஷியம் பார்த்து குரு நான் உலகியல் பலனை கேக்கலப்பா இந்த இந்த கர்மன் நேவாதிகாரஸ்தே மாலேஷு கதாச்சனாங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்கறதுதான் என் பலன் இல்லையா நம்ம என்ன தனம் தானியம் பசும் பகுபுத்திரம் எல்லாரும் ஆளுக்கு கார் வச்சுருங்க பங்களா வச்சுருங்க சொல்லி பண்ணிட்டு போயம் புருஷா என்ன பண்ணாலும் சொல்லுங்க இத படிச்சே இப்படி புலம்புறேன் உங்க பேத்தி இப்படி ஆயிடுச்சு அசங்கோஷயம் புருஷா உங்களுக்கே பாரமாற்றிய வியாபாரிகள் சரியா புரியலையோன்னு சந்தேகம் எங்களுக்கு இருக்கு அசங்கோஷயம் புருஷா ஐய புருஷா அசங்க அஸ்தி அப்படின்னு சொல்லியிருக்கு அதனால என்னன்னா சங்கராச்சாரியம் எதுக்காக இந்த ஸ்ருத்தி வாக்கியங்களை எல்லாம் கோட் பண்றாருன்னா இது யார பாத்து சொல்றது அசங்க ஸ்தி அசங்கத்தை பத்தி பேச முடியும் சங்கமா இருக்கிற போது பார்த்துத்வம் அசங்க உன்னுடைய அந்த கரணத்துல என்ன விற்த்தி இருந்தாலும் அந்த விற்த்திக்கு எல்லாம் நீ சங்கமுடையவன் கிடையாதப்பா அதனாலதான் பாக்குற போது நமக்கு அபேத புத்தியோட விவகாரம் பண்றோம் பிரகாசப்படுத்துற சைதன்யத்தையும் பார்க்கறோம் அந்த அந்த கரணத்துலதான் இருக்கே தவிர அசங்கோ இத்தியாதி அவமியுதிகளின்னது மோட்சத்தின் அசரீரமான மோட்சத்தன்மையான ஆத்மாவினுடைய அசரீரத்துவமானது சுவாபாவிகமான மோட்சமானது நன்றாகவே அறிந்து கொள்ளப்படுகிறது அனுமீயத்து இல்லை அவகமியத்து அத்த ஏவ அனுஷ்டேய கர்மஃலவிலட்சணம் மோட்சாக்கியம் அசரீரத்துவம் நித்தியமிதி சித்தம் அப்படியே கொட்ட எழுத்துல வச்சுக்கணும் இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்றதுனால ஏவகாரம் அவதாரணம் அனுஷ்டேய கர்மஃல விலட்சணம் அனுஷ்டிக்கப்பட வேண்டிய கர்மஃலனுக்கு வேறாக அசரீரத் அசரீரத்தன்மையானது நித்தியமிதி சித்தம் தர்ம காரிய காரியத்துவம் இது நபாவிக ஏதாசேபியுள்ள அமியோயம் நித்தம் சித்தாவிக்கம் தவிக்கம் தியம் எகன் த மோட்சம் மோட்ச மோட்ச கரஃபல अनुष्ठेय कर्म फल नित्यत्व सिध्धं। नित्यमिति तत्र परिनामि परिनामि अनुष्ठेयफल शिलेर तरी अस्क्रीय तदेव इदी बुद्धि न विह्य ஒன்னு மாறினாலும் அதுதான் இதுங்கிற புத்தி மாறுறது இந்த பூமி மாறிண்டே இருக்கு மாறிண்டே இருந்தாலும் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க அதுதான் இது நேற்றுக்கு பார்த்ததுங்கிற மாதிரி தோன்றது இந்த சரீரமே எடுத்துக்கல இன்னோ மாறிக்கொண்டே இருக்கு எத்தனை மாற்றங்களை ஒரு ஒரு க்ஷணத்துக்கு கண கஷண பங்குரா கஷண அநியத்தா ஆனா நித்தியமாட்ட தோன்றது இந்த பூமி இதெல்லாம் பார்த்தா நித்தியமாட்ட தோன்றுறது ஆனா நித்தியம் கிடையாது பரிணாமி நித்யம் பிரவாக நித்யம் ஒண்ணுதான் பிரவாக நித்யம் பரிணாமி நித்யம் சொல்றாங்க இல்லையா அது மாதிரி இல்லைங்கிறதுக்காக சொல்ற திற கிஞ்சித் பரிணாமி நித்யம் எஸ்மின் விக்கிரியமான புத்தி ந விஹன்யத்து யா பிருத்திவியாதி ஜகந்நித்யத்துவ வாதினா ஜெகத் நித்யம் ஏன்னா பிருத்திவித்தியான் அது பரிணாமி நித்தியத்தை அவன் வந்து நித்யம்னு சொல்றான் நித்யத்துவாதினா குணா குணங்கள் எல்லாம் நித்தியம் சாங்கியர்கள் எல்லாம் அப்படி இல்லைங்கிறபா தான் பார்க்கல அதுக்கெல்லாம் என்ன எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது பார்க்க கிடையாது இதனுடைய தாற்பயம் என்னன்னா எப்படி புத்திய வந்த பிருத்தி முதலானவைகள் எல்லாம் நித்தியம்னு அவர்கள் சொல்லுகிறார்களோ பரிணாமி நித்தியத்தை சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட நித்தியமாக இதை கூடாது. எடுத்துக்கொள்ளக்கூடாது புத்தி நாம் அதுதான் இதுங்கிறது நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இருந்தாலும் வேற வேறதும் மாறிக்கொண்டிருந்தாலும் மாறிக்கொண்டிருப்பது நம்மால் உணரப்படுவதில்லை மாறிக்கொண்டிருந்தாலும் அது நித்தியம் போன்று தோன்றுகிறது எப்பொழுதும் இருப்பது போல தோன்றுகிறது ஆனால் உண்மையில் ஒன்று மற்றொன்றாக இல்லை தண்ணி போற மாதிரி பிருத்த ப்ிவியாதி ஜகன் நித்யாதின என்ன இதேய கர்மஃலவில மோட்சாக்கியம் அசரீரம் அசரீரத்வம் நித்யம் இதம் நித்யம் இந்த அசரீரத்வ நித்தியம் இருக்கே இந்த சாஸ்திரத்துல நாம சொல்ற இந்த நித்தியம் இருக்கே இந்த நித்யம் வந்து பாரமார்த்திக்யம் அது ப பரிணாமி நித்யம் நான் சொல்ற நித்தியம் இருக்கு இது பரிணாமி நித்தியம் இதுல ஒரு சூக்ஷம் எல்லாம் இருக்கு அதை வாசிச்சு நான் பார்க்கல சொல்றேன் அவங்களுடைய பரிணாமி நித்தியம் மாதிரி எங்களுடைய நித்தியம் இல்லை நாங்க பரிணாமி நித்தியத்துவவாதிகள் இல்லை நாங்கள்லாம் வந்து சுவாபாவிக நித்தியத்துவவாதிகள் பாரமார்த்திக நித்தியத்துவவாதிகள் பாரமார்த்திக சத்தியத்துவவாதிகள் அதனால ஜெகன் நித்தியத்துவாதி ஜெகன் நித்தியம்ங்கிறதுனால என்ன சொன்னா ஜெகன் சத்தியம் நித்தியம் தியம் நித்தியம் சத்தியத்துவம் நித்தியம் எது நித்தியம் தத்து சத்தியம் எது மூன்று காலத்திலும் மாறாமல் எது மூன்று காலத்திலும் மாறாமல் இயல்பாகவே இருக்கிறதோ அதுவே சத்தியம் எனப்படும் அக்னியில உஷ்ணம் வந்து சாபாவிகமா இருக்கிறதுனால அது நித்தியமாய் இருக்கிறதுனால அது சத்தியமா இருக்கு கூட்டஸ்தித்யம் வியோமத் சர்வ வியாபி ஆகாசத்தை போல சர்வ வியாபியா இருக்கு ஆகாசத்தையும் வியாபிச்சிருக்கு சர்வ விக்ரியாரஹிதம் எந்தாரமும் உடையது கிடையாது நித்திய திருப்தம் எப்பொழுதும் திருப்தியாக இருக்கிறது நிரவயமம் ரூபம் அவயவம் கிடையாது படிச்சுட்டு இருக்கோண்ணா ஸ்வயம் ஜியோதி அங்க சொல்ற என்ன தர்ம காரியம் இதுச்சே அதுக்கு என்ன ஸ்ருதியை கோட்பண்ணியாச்சு யுக்தியை சொல்லி இது பரிணாம நித்தியம் கிடையாது இது பர பாரமார்த்திக நித்தியம் பாரமார்த்திக சத்தியம் கூட்டஸ்தித்யம் அப்படின்னு சொல்லி யுக்தியும் சொல்லி ஸ்ருதி வாக்கியத்தையும் சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காரு அப்புறம் இன்னொரு ஸ்ருத்தி வாக்கியம் சொல்ற தர்ம காரியம் இது சேத் பூஜை பண்ணி ஒரு அத்திருந்த மகாயாகம் பண்ணி மோட்சம் அடைற இல்ல பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ணி துளசியை பொறிச்சு எப்ப பார்த்தாலும் நித்தியம் பண்ணிட்டே இருந்தா பெருமாள் வந்து ஒரு நாளைக்கு நம்மளை வந்து அந்த நிலைக்கு கூட்டிட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லி அந்த அந்த கர்மாதான பண்றாங்க ஒன்னும் யாகத்தை பண்றான் ஏதாவது ஒரு விசேஷமான யாகத்தை பண்ணி நித்தியமான மோட்சத்தை அடையிறேன்னு ஒரு குரூப் சொல்றது கர்மகாண்டிகள் அவங்க வந்து இந்த விக்கிரஹ பண்றது இல்லை அவங்க அந்த அந்த மாதிரி பண்ணி சொல்றாங்க இந்த அர்ச்சா ரூபங்களை எல்லாம் பூஜை பண்ணிட்டு விசிஷ்டாத்திகள் முதலானவர்கள்லாம் என்ன சொல்கிறாரன்னா இந்த சைவ சித்தாந்தத்துல கூட சிவஞான பசத்துல கடைசியில் கன்க்ளூஷன் என்னன்னா எனவே ஆலயத்தில் சென்று இறைவனை சிவனை வழிபட வேண்டும் முடிச்சான் சிவஞான போதும் பார்த்தா கடைசியில பன்னெண்டாவது சூத்திரம் என்னென்னா எனவே தஸ்மா இறைவன் இல்லாம ஒண்ணும் கிடையாது கடைசியில பஜே துவேஷம் சிவாலயம் சிவாலயத்துக்கு சென்று சிவபெருமானை தொழ வேண்டும் அறங்கழல் துழல் அப்படின்னா கடைசியில அப்பவும் சாஸ்திரம் எல்லாம் படிச்சு கடைசியில முடிவன் என்ன ஆலயத்துல போய் எப்போ இறைவனை மனமுருக பிரார்த்தனை பண்றது பண்ணிட்டே இரு அப்படியே அவர் அனுகிரகம் பண்ணுவார் அவங்க அவங்கெல்லாம் வந்து ஈஸ்வரானுகிர மோட்சவாதிகள் ஈஸ்வருடைய அனுகிரகத்தினால்தான் மோட்சம் கிடைக்கும் ஆனா அது என்னைக்கு கிடைக்குமோ தெரியாது நம்ம நல்லதை பண்ணிகிட்டே இருக்க வேண்டியது அதனால இறைவனே ஒரு நாளைக்கு நமக்கு முக்தியின் நிலையை அருள் புரிவார் நம்ம இருக்கோம் ஈஸ்வரன் தான் நல்லா பூஜை பண்ண எல்லாம் பண்ணு மோட்சம் புருஷார்த்தத்தினால அடையுது புருஷார்த்தத்தினால புரிஞ்சுக்க கூடிய மோட்சத்துக்கு இந்த பூஜா கைங்கரியங்கள் எல்லாம் அனுகூலமே அந்த ஞானத்துக்கு இதெல்லாம் அனுகூலமே இது வந்து புருஷார்த்தத்தினால அடையுது நம்மளா புருஷார்த்தத்தினால மோட்சம் அடையணும்னு சொல்றவங்க அவங்க எல்லாருமே புருஷார்த்தத்தினால மோட்சம் நீ பகவானுக்கு முன்னாடி எல்லாம் நீ எப்படி மோட்சத்தை அடையுது இப்படி சொன்னாலே உனக்கு எவ்வளவு பெரிய அபராதம் தெரியும் அப்படிங்கிறான் எவ்வளோ பெரிய பாவத்தை நீ செய்யற பெயர்பட்ட பரமேஸ்வரன் அப்பேற்பட்ட பரமேஸ்வரனுக்கு முன்னாடி அப்படின்னா புருஷார்த்தம் புரியாமல் இருக்கிறதும் ப்ராப்ளமே உனக்கு பகவானோட அனுகிரகம் இருந்தால் புருஷார்த்தத்தோட மகிமை புரியும் நம்ம சொல்றோம் நம்மளும் அனுகிரகத்தை விடுறதில்லை பகவானோட அனுகிரகம் இருந்தாதான் உனக்கு புருஷார்த்தத்தோட மகிமையே புரியும் உனக்கு புருஷார்த்தத்தோட மகிமை புரியாததே பகவானுடைய அனுகிரகம் இல்லையத காட்டுறதுன்னு நம்ம அனுகிரகம் இருந்தா இப்பவே இங்கேயே உனக்கு ஜீவன் முக்தி சித்திக்க போகணும் அதனால ஈஸ்வர அனுகிரகாத்வைத்த வாசனா துர்லபம் திரையமே வைத்த தெய்வ அனுகிரக ஏதுக்கம் நம்ம அனுகிரகத்துக்கு விரோதிகள் கிடையாது ஆனா அனுகிரகம்ங்கிறது என்னது அனுகிரகம்ங்கிறதுக்கு என்னப்பா லட்சணம் அதை முதல்ல சொல்லுது அனுகிரகமே வந்து கர்மபல பிரதாரத்துவம் தானே நான் பண்ணினா புண்ணிய கர்மாவுக்கு பலனை கொடுக்குறாரு பகவான் அவ்வளவுதானே அனுகிரகம் ஸ்பெஷலா வச்சுட்டு என்ன எனக்கு விழாம பூஜை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா அவருக்கு அவருக்கு வைஷமிய நைர்கிருண்ய தோஷமும் தான் வரும் பகவானுக்கு நிறைய தோஷா பத்தியெல்லாம் வந்துடும் பூஜை பண்றவனுக்கு ஸ்பெஷலா அனுகிரகம் பண்றாரு பூஜை பண்ணாதவனுக்கு அனுகிரகம் பண்றது குறை உதவும் இது அதனால அதுக்கு பூஜை பண்றவனுக்கு கொடுக்கறான்னு சொல்றது கூட என்ன அர்த்தம் பூஜை புருஷார்த்தம் அந்த புருஷார்த்தத்துக்கு அனுகிரகம் தான் அது அந்த அனுகிரகத்தினால மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னேன்னா சரி அதுவும் புருஷார்த்தம் தேவைப்படுறது நீ இந்த சூக்மத்தை புரிஞ்சுக்கணும்பான்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லை அவங்கன்னா புருஷ மோட்சமெல்லாம் ஈஸ்வர அனுகிரகம் அதனால வந்து இருவினை ஒப்பு மரப்பரிப்பாகம் சக்தி சிபாதம் சக்தி பலகாலம் பற்றியே மா திரு புகழ்பாடி முத்தனா மாறனை பெருவாழ்வி முக்தியே சேர்வதற்கருள்வாயே உத்தம தான சர்குணனேயா ஒப்பிலா மாமனி கிரிவாசா வித்தகா ஞான சக்தி நிபாத்தா வெற்றி வேளாவித பெருமாளே எத்தனை தர்மா தர்மம் சக காரிய காலத்திரயம் உபாவர்த்தது அங்க வந்து மூணு காலமும் கிடையாதுப்பா காலங்களும் கடந்தது தர்மா தர்மமும் கடந்ததுன்னு சொல்லி இருக்கு ஆத்மா பத்தி சொல்ற தசரீரத்துவம் மோக்ஷாக்கியம் அந்த அசரீரத்துவம் மோஷாக்கியம் வந்து என்னன்னா மோஷாக்கியமான அசரீரத்துவமான மோட்ச விஷயத்துல மோக்ஷம் என்று சொல்லப்படுகின்ற அசரீர அசரீரத்தன்மையானது தர்ம தர்மங்களையும் மூன்று காலங்களையும் கடந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது கட்சோபுரிஷத்து நஜிகோட வாக்கியம் அந்நாத் அந்நா அதர்மாத் அந்நாஸ் கிருதா கிருதாத் அந்நூதாச்ச பவ்யாச்சி தத்வத அப்படின்னு சொல்லியிருக்கா அது தேவையில்லாதான் சொல்ல லட்சராஜன் எவ்வளவு பேசுறாங்க அந்நத்திர பௌதாச்ச பவ்யாச்சால அத்தீதம் காட்டுறதுக்காக இத்தியாதி ஸ்ருதி எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஸ்ருத்தியை கொண்டு வரானு பாக்கணும் சும்மா ஸ்ருதி தெரிஞ்சதா போறாரு சரியான இடத்துல சரியான அப்படியே ஸ்ருதியை பிரசன் பண்ணணும் அழகா அந்த ஸ்ருதி அவனு அவனும் யோசிக்கணும் இந்த ஸ்ருத்தியெல்லாம் ஏன்னா எல்லாருமே ஸ்ருத்தியை வச்சிருந்தேன் பேசிட்டு இருக்காங்க நம்ம எல்லாருமே பேச நம்ம நமக்கு ஒரு பிடிப்பு என்னது ஸ்ருதி கர்மகாண்டியும் ஸ்ருத்தியை வச்சிருந்தானே பேசுறான் அதனால தானே அவனை மதிச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம் और नास्तिकें வந்து பேசினா श्रुதியே उत्तकारवட்டนเมって பேசுகிறேன் श्रुதியே ஒட்டி கொண்டிருக்கு معناتна वादமே நடந்துருக்கு э इत्यारि श्रुतिः अतः तद्ब्रह्म यस्य यं जिज्ञासा प्रस्तुता यस्य यं जिज्ञासा प्रस्तुतः अतः तस्मान तद्ब्रह्म अशरीरत्व रूपं ब्रह्म கோடி கோடி தத்ब्रह्मன்றதென்னா अशरीरत्व रूपं பிரம்மா நான் எந்த வியாக்கியாலும் படிக்காம சொல்றேன் படிச்சு பார்த்தா இன்னொரு வித்தியாசம் தெரியலாம் என்ன ஆனா வந்து ஒரு வாக்கியங்களை கனெக்ட் பண்ணி அத சொல்லிட்டு இருக்கேன் சொல்ல போனா இப்படி சொல்றதுல சில நல்ல விஷயங்கள்லாம் புதுசா வருது அதான் நீங்க எந்த உரையும் படிக்காம சொல்லுங்களேன் பாப்பும் பாரு ஒரே படிக்காம நம்ம ஒரைய படிக்காம சொல்ற போது நல்ல புது அர்த்தங்கள்லாம் வருது ஒரே படிச்சுட்டு சொன்னாலும் வரும் அது வேற ஒரையை படிச்சுட்டு சொல்றதுனால புது அர்த்தம் வராதுன்னு சொல்ல முடியாது ஒரே படிக்காத போதும் புது அர்த்தங்கள் வரும் ஆனா ஒரே படிக்காம புது அர்த்தம் சொல்லணும்னா ஏற்கனவே நிறைய பழக்கம் சாஸ்திரத்துல பரிச்சயம் இருக்கணும் பரிச்சயம் இல்லாமல் மட்டும் சும்மா படிச்சா புரியாது ஒரு சாஸ்திரத்தோட சம்பிரதாய கிரமங்கள்லாம் இருக்கும் இல்லையோ அதை நம்ம சொல்ல ஆரம்பிச்சோம்னா புது அர்ச்சங்கள்லாம் அதெல்லாம் சாஸ்திரம் இல்லாட்டி அதனால தானே இவ்வளவு விளக்கங்கள் புதுசு புதுசா வந்துட்டு ஆனா விளக்கங்கள் வந்தாலும் அதுல ஒரு ஒரு இருக்கு ஒரு கிரமம் இருக்கு அதனாலதான் ரசிக்க முடியாது எந்த ஒரு பிரம்மத்தை பற்றி சொன்னோமோ அசரீரத்துவமான பிரம்மத்தை பற்றி சொன்னோமோ அதை பற்றி ஜிசா பிரஸ்துதா அதை பற்றி விசாரம் தான் சொல்லப்பட்டது கத்தியேதிஷேத்தம் அரீர்திர தார தாபிரம் அசரீர எதி கர்த்தவியசேஷத்துவேன உபதிஷேத்தவியமா பிரம்மன உபதேசம் பண்ணி இருந்ததுன்னு சொன்னாச்ச கர்த்தவியால் மோக்சாத்தியுபகமியேதே அப்படியே நான் படிச்சுனே போறேன் அதனால கிடைக்கக்கூடிய கர்ம பலனாகிய மோட்சமானது சாத்தியம் என்று நாம் சொல்லுவோமே ஆனால் அபியுபகமே பண்ணினோமானது முதலில் சேர்த்து கர்த்தவிய சேஷத்துவேன கர்த்தவிய சேஷத்துவேனா நீங்க போட்டுக்க வேண்டியது அடையப்பட வேண்டியது கர்மாவை பண்ணி விதியோட சேஷம் அவங்க பாக்கியம் கர்மசேஷம் கர்த்தவியசேஷம் அப்படின்னா என்ன அர்த்தம் கர்மத்துக்கு அப்புறம் அடையற பலனா சொல்லி இருக்குன்னு சொன்னா அந்த கர்மாவனால அடையப்பட வேண்டியது மோட்சம் என்று நாம் கருதுவோமே ஆனால் அனித்யா ஏவ சார் என்னது அனித்யமாயிடும் பிரம்ம அனித்யமாயிடும் அசரீரத்தும் அனித்யமாயிடும் அப்புறம் வந்து மோட்சமும் அனித்யமாயிடும் ஆஹ் அனி பிரம்மனும் அனித்யமாயிடும் என்ன பிரம்மன் தானே அது அந்த சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த பிரம்மன் அனித்யமாயிடும் அனித்யமாகிவிடும்த்தியாத் அனித்யாங்கிறதுனா பிரம்மனைவரூபம் சொல்லிட்டு இருக்கும் அல்ல பிரம்மன் வேற மோக்ஷம் வேற கிடையாது அதனா புலிங்க அனித்யா ஏவ தத்ரைவம் சதி இதெல்லாம் படிச்சோமோ ஃே த அச்ச மோட்ச அபியுமிய சதி இவ்வாறு இருக்கையில் யோக்த கர்மபலேஷ்வே உண்மை இவ்வாறு இருக்கையில் நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இவ்வாறு நமக்கு புலப்படுகையில் அப்படின்னா போடணும் தத்தைவம் சத்தின் இவ்வாறு ஆராய்ந்து பார்க்கையில் கருத்துக்கள் நமக்கு இவ்வாறு புலப்படுகையில் யதோக்த கர்மஃபலேஷுவேவ இப்ப நம்ம சொன்னோமே கர்ம யாத்தம் சாஸ்திரப்படி சொல்லப்பட்ட கர்மஃபலேஷு ஏவ तारतम्य அவஸ்திதேஷு அனித்யேஷு கர்மஃலேஷு ஏவ தாரதமய அவஸ்திதேஷு அனித்யேஷு கர்மஃபலேஷு அப்படின்னு கர்மஃபலேஷு விசேஷம் இதெல்லாம் விசேஷம் அதனால தாரதமிய அவஸ்திதேஷு அனித் தாரதமியமா இருக்கக்கூடிய அனித்தியமான கர்ம பலனுக்குள் இவ்வாறு எங்கிருந்து சொல்லப்பட்டது உம் இதெல்லாம் வந்து பதிமூணாவது பக்கத்துல கீழே நிறைய இருக்குது தயோச்சோதனாலோ அர்த்தானர்த்தையோகோ தர்மா தர்மையோகோ ஃபலோ ஃபலே பிரத்யே சுகதுக்கே சரீர வாங்மனோபிரேவ உபயுஜியமானே விஷயேந்திரியோகே பிரிச்சாவராந்தேஷு பிரசித்தேரம் என்னன்னா கடைசியில வந்துமிய நிமித்தம் சரீர உபாதானபூர்வகம் சுகது தாரதமிய சுகது தாரதமிய நிமித்தம் சம்சாரரூபம் ஸ்ருதிஸ்மிருதி நியாயப்பிரசித்தம் அப்படின்னு அங்க சொன்னவதெல்லாம் நம்ம திரும்பவும் ரீகலெக்ட் பண்ணணும் திரும்பவும் புனஸ்மாரணம் கர்த்தவியம் தாரதமிய அவஸ்திதேஷு அனித்தேஷு கர்மபலேஷு ஏவ கஷ்ட அதிசய மோக்ஷ இது கொஞ்சம் அப்படிங்கிற கர்ம காண்டின்னு வச்சுப்போம் மத்ததெல்லாம் அனித்ய அனித்யம் பா நான் ஒத்துக்கிறேன் ஆனா இது நித்யம் இந்த கர்மா பண்ணிட்டு அடையிறது வந்து நித்யம்னு சொன்னராச்சாரிய ஒத்துக்க முடியாதுங்களை கர்மப தாரதமிய அவஸ்திதேஷு அனித்தேஷு கர்மப்த இது முன்னாடி சொல்லப்பட்ட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்ட பெருமாள் ஒரு பேரே இருக்கு ஏதோ ஒரு கோயில் இதுல நினைக்கிறேன் ஸ்ரீ கும்பகோணத்துல இருக்கிறேன் சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் ஒரு பேர் எதோக்தாரின்னு போயிரு பகவானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் காஞ்சிபுரத்தில் இருக்கு சொன்ன செய்த பெருமாள் யதோக்தாரி சொல்லுவாங்க நல்லா இருக்கும் பெருமா போயிரு அந்த கோயிலுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் எதோக்த காரினே பேர் பெருமாள் அவங்கதான் இதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க ஒரு ஒரு ஊர்லயும் ஒரு ஒரு விமானம் ஒரு ஒரு வெரைட்டில வந்து அய்யங்காரிக்குள்ள கிடையாது சைவர்களும் உண்டு நான் சொல்லல பொதுவாகவே சைவம் வைஷ்ணவம் எல்லாமே வெரைட்டிஸ் ரொம்ப மாத்திரம் என்ன வாழ்றதுதான் அங்கேயும் வந்து எத்தனை ரூபங்கள்லாம் இருக்கு ஸ்ரீவித்யா எடுத்துட்டு வந்து அதுலேயும் நிறைய ரூபங்கள்லாம் சொல்றாங்க நிறைய வெரைட்டிஸ் ஒரு ஒரு ஒரு வாக்கியத்துக்கும் ஒரு ஒரு சுவாமி வச்சு விடுறது அதான் ஏதோ ஒரு பதம் இருந்தால் அந்த பதத்துக்கு ஒரு சுவாமி இருக்கும் கண்டிப்பா சாக்காம்பிரின்னா ஒரே காய்கறியாக வச்சுட்டு அம்பாள் வச்சுடுவாங்க அப்புறம் ஏன்னோ ஒரு ஒரு அம்பாள் வந்து தரையை விரிச்சு போட்டு மரத்தை கூட கையில் வச்சுட்டு இருக்காங்க அது என்னோ பேர் மறந்து வச்சுருக்கோம் கொத்த சக்கரை தேரில் உட்கார்ந்துட்டு இருக்கும் ஒரு அம்பாள் சின்ன மஸ்தா சொல்லிக்கணும் தன் தலையே வெட்டிட்டு தன் கையில வச்சிருக்கோம் ஒரு அம்பாள் அது என்னன்னா ரொம்ப இதா இருக்கும் அந்த சின்ன மஸ்தா கையில இருக்கும் சின்ன மஸ்தா மஸ்தான் என்ன தலை தன் தலையை வெட்ட அது அம்பாள் பெரிய சின்ன மஸ்தான்னு பேர் ஏதோ முஸ்லீம் பெருமா இருக்கும் அதனால அந்த சின்ன மஸ்தான் பேர் அது என்ன ஆகுனா எனக்கு ரொம்ப நாள் பார்த்து அந்த விக்கிரத்தை ஏதோ சில கோயில் என்ன சாந்தானந்தா எல்லா கோயிலையும் வச்சிருக்க இருப்பதெல்லாம் இதெல்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும் அந்த மாதிரி ரூபங்கள்லாம் அப்பத்தான் மனசு சரியாகும் இதை பார்த்தா எல்லாரும் தைரியம் வந்துடும் ஓ இவ்வளவு சரி பார்த்து தைரியம் வந்துடும் அப்படி ஒரு மெத்தேடு மனசை செடிப்படுத்துறதுக்கு அப்படி ஒரு மெத்தேடு இப்படி இந்த சின்ன மஸ்தா இந்த தலையில இருந்து ரத்தம் பீறிடும் அந்த பீரிட் ரத்தத்தை அது மாதிரி குடிக்கிற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன் அந்த பீச்சு அடிக்கிற ரத்தம் இருக்கு அத வந்து இந்த தலையில இருக்கு வாய் இருக்கு அது குடிச்சுட்டு இருக்கும் தாற்பயம் நான் அதுக்கு ஒரு அர்த்தம் செய்யாது என்ன சாமின்னு கேட்போம் யாராவது அப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் அப்படிலாம் இருக்கு இதெல்லாம் தூக்கி எறியும் நான் சொல்லுவேன் என்ன சொல்ல மாட்டேன் அகங்காரத்தை நாசம் பண்ணி காட்டுறப்பா எந்த அவஸ்தித்தேஷு அனைத்தேஷு கஷ்ட அதிசய மோக்ஷ மோக்ஷங்கிறது ஒரு அதிசயம் அதிசயம் என்ன விசேஷமானது எக்ஸப்சன் அது வந்து எல்லாமே அனித்தியம்தான் இது மாத்திரம் இது கிடையாது இது ஒரு விதி விலக்கு ஆனா இந்த இதுக்கு பயசமா திரும்பி வர முடியாது அங்க போய் நித்திய சூரிகள்லாம் இருக்காங்க இல்லையா எங்க வைகுண்டத்துல அங்க நித்திய சூரியம்பா அந்த நித்திய சூரிகள்லாம் அங்க இருப்பாங்க ஏற்கனவே நிறைய பேர் அங்க போயிருக்காங்க இல்லையா அவங்கலாம் இருப்பாங்க அவங்களுக்கு பின்னாடி வெறும் போய் வை சொ சொர்க்கவாசம் திறக்கிறாங்க இல்லையா மாதிரி சொர்க்கவாசம் திறக்கிறப்ப பெருமாளை பார்க்கறது ஒரே அடிதடியா இருக்கும் புரிய வச்சாச்சு இதுக்கப்புறம் அங்கயே அப்பவா சொல்லிக்கொடுவா பாத்தியா இப்ப எவ்வளவு கஷ்டப்படுற பெருமான பாக்குறது இதை விட படு கஷ்டமா இருக்கும் அங்க போனேன் அவன் சொல்லுமா நிறைய பேர் அங்க இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாலும் சொல்லிடுவான் நம்மளால அது எல்லாத்துக்கும் இது அங்க இவ்ளோ கூட்டா இருக்கா நினைக்கிறேன் ஏன்னா அங்க ரொம்ப தேர்ந்தெடுத்துதான் அங்க போக முடியும் இங்கெல்லாம் இப்படி இல்ல ஏதோ பெருமாள் பாடியிருக்காரன் வைகுண்டம் கூட எனக்கு வேண்டாம் ஸ்ரீரங்கம் போறோன்னா ஸ்ரீரங்கத்தை பூஜை பண்ணா வைகுண்டத்துக்கு போலாம்னு சொல்லி இவன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கான் இவ்வளவு நான் இவங்க பற்று அவ்வளவு தூரம் வந்துடுச்சேன் ஸ்ரீரங்கத்தை பார்த்தாலே போன எனக்கு வைகுண்டம் வைகுண்டம் பிரமா மார்க்கும் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன் தாரிய அவஸித அனித்தோஷ் பிரசியேத்தி விடக்கூடும் பிரசியேத்த நகிவிடக்கூடும் ஆனா அப்படி ஏற்றுக்க முடியாது நித்திய மோட்ச மோஷவாதி அபியுபமியை மோஷவாதி மோட்ச அபியுமியோ நம்ம சொல்லுகிறார்கள் அதுஃபலம் அது நாப் த एसे य न इम क्या इं न ब्रह्मोपदेश भवति अभी ब्रह्मद चास्य परावरे विद्वान ா் திரு பராவர ஆனந்திரோ விவன் நிபேதி குத்தை ஜனாசி தாத்மாவே அஹம்மாஸ்மீதி அமத்தி तथा காரம் வாரையே ரிஷிர்வ देवः प्रतिपदे विश्वः देवः प्रतिपदे अहम् अनुरभवम् अहम् अनुरभवः सूर्यश्च सूर्यश्च इति ब्रह्मदर्शनं इति ब्रह्मदर्शनं सर्वआत्मभावयोर्मध्ये सर्वआत्मभावयोर्मध्ये कर्तव्यान्तरवारणाय कर्तव्यान्तरवारणाय उदाहार्यं उदाहार्यं यथादिष्टं गायतिते यथादिष्टं गायतिते इष्टति गायत्योर्मध्ये गम्यते परंपारं பித்தம் தய தாரயசீஹேஷே सोहं तम्मा भगवान சோம்ோச்சோம் பாரம் தரா தமச பாரம் திரும फलं மோஷ் நிவத்தி மாத்திரமேத்ய கோட் பண்ணி அப்படியே நிம்மர்ல விஸ்வரூபம் அடுக்கிறார் கர்மகாண்டிக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது இத்தனை எல்லாம் வாக்கியத்தை சொல்லி அப்படியே விஸ்வரூபம் எடுக்கிற போது யோசிச்சு பாருங்க மண்டல மிஸ்வருக்கு முன்னாடி கற்பனை பண்ணி பார்த்தாலே தெரியும் அவ்வளவு கர்மட்டரா இருந்திருக்காரு இல்லையா அவருக்கு முன்னாடி இந்த மாதிரி வாதங்கள் எல்லாம் பண்றவோ ஸ்ருத்தி எல்லாம் சொல்றவோ என்ன பண்ண முடியும் அப்புறம் நேரம் சாப்பிட்டா அப்படி நமஸ்காரம் பண்ண வேண்டியது இதான் நம்ம வெளியின்னு இந்த போர்ஷன் எல்லாம் படிக்காதனாலதான் நிறைய தகராது எல்லா நிறைய பேரு சரியா இந்த சமன்வயாதிகாரங்கள் எல்லாம் படிக்கணும் கண்டிப்பா சமன்வயாதிக ஒண்ணு இந்த சூத்திரம் பார்த்தாலே போர் இந்த முதல் நாலு சூத்திரம் சதுசூத்திரிய முக்கியமா நம்ம காரணமே இந்த இந்த போர்ஷன் பார்த்தோம் அதனால நிறைய பேர் என்ன சொல்றாங்க பிரம்மா அந்த நிலையை அந்த நிலையை அடையணும் அந்த அது எப்படி வரும் அப்படின்னா இந்த போர்ஷனை படிக்காதனால எனக்கு சந்தேகம் தான் விவேகானந்தெல்லாம் இதை படிச்சிருப்பாரு விவேகானந்தர் இதை படிச்சிருப்பாரான்னு சந்தேகம் தான் ஆனா அவரும் சொல்றாரு அண்ணந்தான் சொல்ற அங்கங்க சொல்ற எங்க எல்லாம் அப்படி போய் சொல்றாரு தவிர இதெல்லாம் படிச்சிருப்பாரான்னு தெரியல நிறைய பேருக்கு இந்த இந்த போர்ஷன் எல்லாம் வாசிக்காதனாலதான் அது ஏதோ பண்ணணும் சாதனை பண்ணணும் சாதனை பண்ணணும்ங்கிறத நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க இங்க ஒரு வார்த்தையை சங்கராஜர் போட்டிருக்கா மோட்ச பிரதிபந்த நிவத்தி மாத்திரமேவ ஆத்மஜானி மோக்ஷத்துக்கு பிரதிபந்த நிவத்தி மாத்திரமேவ ஆத்மஜானிவருத்தி மாத்திரமேவ ஆத்மஜான இதெல்லாம் நம்ம பதினெட்டா வீட்டைலையும் பார்த்திருக்கோம் என்னது நிஷ்டா ஜான யாபரா அப்படிங்கிற வாக்கியத்துக்கெல்லாம் நம்ம அர்த்தத்தை விசாரம் பண்ணிருக்கோம் நிஷ்டா ஜான யா பராங்கர பகுதியில் எல்லாம் அப்பிச்ச பிரேத இவதி பிரம்மனை தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மனாவே ஆயிடுறான் அதாவது காரியாந்தரம் வாரயந்தி அதுக்காக சொல்றாரு க்ளீயந்தே ஜாஸ்ய கருமாணே தஸ்மின் திருஷ்டே பராவரே இதுக்கப்புறம் இன்னும் இங்கேதான் பூஜை பூஜை ஹோமங்கள் எல்லாம் பண்ணணுமா ஒண்ணும் கிடையாது தெரின ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் குதஷே அப்படியே தைத்திரியில இருக்கு அது எங்க போடுறவர் சங்கராஜரோட பியூட்டி என்னன்னா அந்த வந்து அந்த வாக்கியத்துல கடைசியில ஏன்னா முதல்ல இருக்கிற எத்தோ வாசோ நிவர்த்தன் தான் மனோமய பிரம்மனை பத்தி அங்க ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் நபிபேதி கதாச்சநேதி அது இரண்டு கர்ப்பு அந்த வாக்கியத்தை போட்டா தோஷம் வருங்கிறதுக்காக வேண்டி நம்பி பேத்தி குத்தேதி அங்கே போட்டார் இந்த சூக்ஷம் எல்லாம் தெரியணும் ஸ்ருதி நன்னா மனசுல புரிஞ்சாதான் புரியுது ஸ்ருதி நன்னா மனசுல ஞாபகம் இருந்தா தான் புரியும் ஸ்ருதினா என்ன ஸ்ருதி தானே அது நிறைய இருக்குதான் ஸ்ருதி சரியா தான் சேர்ந்துருக்குது அப்படி சொல்ல முடியல சும்மா ஜோக்க தைத்திரீத்திலந்தவீல ரெண்ட ஒரடத்துல வந்த மனோனாச்சோர் அப்பா மனசனோ விவரி கதச்ச நேதி தவிரீர ஆமா பூர்வ தான் மனோமையோத்தர ஆமா விஜயமய பூர்ண சாஜேஷ பருஷவிதய ஷவிததாமருஷவிதா தை வசித்திண்பர்போக ஆமா மூச்சம் பிரதிஷ் சுலப்புனிங்க அனோத்தர ஆமாநோமய அர்த்த பூர்ணேஷபு அது சாஜேஷபு திருஷவிதமன்வயருஷவிதூர எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த போர்ஷன் ஏன்னா மனசில் என்ன விற்த்தி இருக்கணும்னு அழகாசெடுத்த அந்த ஸ்ருத்தி ஒன்று எஜுர்வேத விற்த்தி சாமவேத விறத்தி ரிக்வேத விற்த்தி தான் இருக்கணுங்கிறத சொல்றது நான் அதெல்லாம் எடுக்கலை நான் வந்து அந்த இதில் இருக்கேன் நான் சொல்லியிருக்கேன் அந்த சிங்கப்பூர் கேசட் வேணால் பார்ப்போம் நான் இல்லாத போது நாளை கூட அதெல்லாம் போட்டு கூட பார்க்கலாம் நான் அரேஞ்ச் பண்ண சொல்லுவேன் தைத்திரிய ஸ்ருத்தியில் அந்த போர்ஷன்லாம் பார்த்தேன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா மனசு வந்து மனோமயிர உபாசன வேத வனசே தசித ஹிருஷ்ணப்பர்ப்பாத்லோக்கி சொல்றேன் இது வந்து அங்க போயிட்டேன் அங்க கடைசியில இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு विद्वान एतगं साधुना அங்க சொல் பிர அந்த வந்து சோபாதிக்கிரமன் ஆஹ் நிரூபாதிக பிரம்மன் சொல்ற அந்த பகுதியில் நிரூபாதிக சோபாதிக பேதம் புரியணும் அதுக்காக வேண்டி அந்த ஸ்ருதியை கவர்மெண்ட் சொல்லு அப்ப எவ்வளவு ஷார்ப்பா இருக்கணும் அவன் ஷார்ப்பா சொல்றத புரிஞ்சுக்கிறதுக்கு அவரோட அனுகிரகத்தில் நமக்கும் ஷார்ப்பான குதஷ்டேத்தி அங்க கதாச்ச நேத்தி குதஷ்டேதி ஏன்னா கிட்டத்தட்ட ஹிரண்கர் பூபாசனையிலேயே மோட்சம் மாறி காட்டி விடுறது ஸ்ருதி ஏன்னா பக்கம் தானே இருக்கு அதனால அதுலயே காட்டி ஜனகராஜாவை பார்த்து சொல்றார் அதுல இருக்கு ஆத்மான அவேத் இதுதான் ரொம்ப முக்கியம் பிரம்மாஜி அன்னையே தான் புரிஞ்சுகின்றான் அவேத் தத் பிரம்மான் அந்த இரண்டு கர்ப்பன் இரண்டு கர்ப்பனுக்கு ஞானம் வந்துதான் எங்க பிரகதாரண் உபரிஷத்துல இருக்கு இந்த வாக்கியம் மந்திரத்தை எடுத்து பழிச்சு பாருங்கி அவர் பிரம்மா தெரிஞ்சு விட்டார் அகம் நிர்புணம் பிரம்மாஸ்மி பிரம்மாஜி புரிஞ்சுட்டார் இரண்டு கர்ப்பன் முதல்ல தோன்றினார் தோன்றின அவருக்கு ஞானம் வந்துடுச்சு என்ன ஞானம் வந்துடுதுன்னா நான் தான் பிரம்மனா இருக்கேன் அவர் புரிஞ்சுட்டார் நான் பிரம்மன் தான் என்ன பிரம்மன் நெர்குண பிரா இருக்கேன்னு அவர் புரிஞ்சுடா ஆத்மா தத்து பிரம்ம ஆத்மானமே அவே அவருக்கு தானா ஞானம் வந்தது அவருக்கு தான் வரும் நமக்கு வராது அவருக்கு ஞானம் வந்து ஏன்னா உபாதி விசேஷம் அதனால அவருக்கு உபாதி விசேஷம் அதை பத்தி பெரிய விசாரங்கள்லாம் சூத்திர பாஷ்யத்துல இருக்கு அதனால அவருக்கு எப்படி ஞானம் வந்தது பார்த்தா அவருக்கு உபாதி விசேஷம் அவரையும் உன்னையும் சேர்க்காது நீ சொல்ல உனக்கு மண்டையில விளங்க மாட்டேங்கிறது நீ போய் பிரம்மதேவன் பிரம்மதேவனோட உனக்கு கம்பேர் பண்ணாரு ஆகையினால பிரம்மதேவன் வந்து பிறந்த அவருக்கு ஞானம் கொண்டு இருக்கும் பிரம்மதேவன் தோன்றின உடனே பிரம்மாஜிக்கு ஞானம் என்ன புரிஞ்சுன்னு விட்டாருனா அகம் பிரம்மாஸ்மிதி பிரம்மனா இருந்த அப்புறம் என்ன நினைச்சா நான் தான் அத்தனை நினைச்சாராம் எல்லாமே நான் தான் தஸ்மாகபவத் அந்த ஞானத்தினால எல்லாம் அவரவே ஆயிட்டாராம் பிரம்மாஜி ஆகிட்டார் தானாகவே புரிந்து கொண்டார் அனைத்தையும் தானாகவே அவர் உணர்ந்து கொண்டார் அனைத்தையும் தானாகவே நடத்தம் தன் சொரூபமாகவே அவர் அறிந்து கொண்டார் தர்வம் அபவத்து எதுக்கு சங்கராஜர் இதெல்லாம் காட்டுறாருன்னா அதுக்கு அப்புறம் பாரு தெரிஞ்சுடா அதுக்கப்புறம் என்னாச்சு கோபம் பண்ணாரா பூஜை பண்ணாரு என்ன ஏதாவது எஜயத்தா வந்துதா ஏதாவது எஜயத்தா இருக்கா ஏதோ உபாசனை ஏகத்துவம் அனுப்பியா கோமோகா இல்ல பாக்குறவனுக்கு அப்படின்னு சொல்லிருக்கு பார்த்து கர்மா பண்றவனுக்கு நான் சொல்லிருக்கு படிச்சு பாரப்பா அப்படிங்கிறார் இத்தியேவமாத்தியா ஸ்ருதையா பிரம்ம வித்யா அனந்தரம் மோக்ஷம் தரிசயந்தியா பிரம்ம வித்யா அனந்தரம் மோட்சம் தரிசயந்தியாந்தரம் நடுப்புற ஒரு கர்மாவே அது சொல்லவே இல்லை காரியாந்தரம் செய்யப்பட வேண்டிய எதையுமே இடையில் சொல்லவில்லை அதற்கு பிறகு ஏதேனும் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை इति, ேதன் ஷிர் வாமேவனு சூரிய அபவம்மாவே க்த்தவிய மனசு புரிணமர் சமாவையோ மரம் பண்ண வாமேவரம் பரந்தவ அதனாலதான் சித்தர்கள் அவங்களேதான் இந்த சில பேருக்குலாம் வந்து ஏதோ பிரதிபந்தம் கொஞ்சம் இருந்ததுனால விட்டு பிறகுறாங்க பிறந்த உடனே அஹம் மனுரபவம் அஹம் சூரியம் அப்படின்னு நான் மனுவாக இருந்தேன் சூரியனாக இருந்தேன் அப்படின்னா சொல்றாங்க ஏன்னா இருந்தேன் இருக்கிறேன் இருப்பேன் எல்லாம் ஒண்ணுதான் என்னெல்லாம் அத்தியஸ்தம் பூர்வம் ஆசீத்து இதானியம் வர்த்ததே இத்தப்பறம் பவிஷதி தத் சர்வம் மையேவ சகலம் ஜாத்தம் மய் சர்வம் பிரதிஷ்ட ால புரியவனும் நான் தான் புரிஞ்சவனும் நான் தான் பிரம்ம தரிசன சர்வாத்ம பாவையோகோ மத்தியே பிரம்ம தரிசனத்துக்கும் சர்வாத்ம பாவையோகோ மத்தியே கர்த்தவியாந்தர வாரணாய உதாகாரியம் அதெல்லாம் மேற்கொள்ளாக இங்கே மேற்கோளாக காட்டப்பட வேண்டும் அதெல்லாம் இங்கே மேற்கோளா காட்டணுமா பாரு பிரம்ம தரிசனம் வந்தவங்க என்னாச்சுன்னா ஆஹா வேதமே போயிடுறப்பா ஏற்கனவே நான் மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன் போராத்துக்கு சாஸ்திரம் வந்து ஜனங்கள்ல இருக்கிற தாரதமியத்தை காமிச்சுது அது வாஸ்தவம் தாரதமியம் இருக்குங்கிறது பல வகையில சாஸ்திரத்துல சொல்லி இருக்கிறது வாஸ்தவம் தான் அதனால ஜனங்கள தாரதமியமா இருக்கு இப்போ நான் உங்களுக்கு உதாரணத்தை கொஞ்சம் சொல்றேன் அடிக்கடி வந்து நாங்கள் எல்லோரும் இந்த ஜாதியில சேர்த்துக்கிறோம்னு சொல்லி வரது இல்லையா வருது நிறைய பேர் வரமாட்டேங்கண்ணா அப்போ நீங்க எல்லாரும் வாங்கப்பா உங்களை எல்லாம் பிராமணாக்குறேன்னா கூப்பிடுறேன்னு வச்சுக்கல நீங்க எல்லாரும் வாங்க நாங்களாம் வரல அப்படிங்கிறது அப்புறம் வந்து ஆணத்துக்கு பிறகு இன்னும் நீ பெரிய சுத்தியோங்கிறது புரியுதா இதுதான் ப்ராப்ளம் உண்மையில தான் நடந்திருக்கிற மாதிரி நான் ஊகம் பண்றேன் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பா வாழ்வோம் இது பகவானே சிருஷ்டி பண்ணல சாத்துருவர் நேம் ஐயா சஷ்டத்தெல்லாம் அந்த பக்கம் என்ன பிராமண கஷத்ரிய விஷாம் சூத்ராணா பரந்த பல தூக்கி அந்த நான் என்ன சொல்றேன்னா இப்ப எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வரப்பா நம்ம எல்லாரும் பூ போட்டுண்டு என்ன காயத்ரி மந்த்ரோபதேசம் ஆகிண்டு நம்ம எல்லாரும் காயத்ரி ஜப்பம் பண்ணுவோம் வாங்கணும் அது ஊர்ல எல்லாரும் தப்பா நினைப்பானோ தெரியலையே அப்படின்னா அந்நியாயம் அக்கிரமம் தாரு நீ நல்ல வாழ்த்துக்கு வானு சொல்ற இப்படி ஒரு காலத்துல கூப்பிட்டு இருப்பாங்க என்ன நான் நிச்சயமா நம்புறேன் அப்புறம் அவனுக்கு ஒருத்திட்டு போனோம் தனியாவே வாழ்வோம் அப்புறம் திடீர்னு அவருக்கு அவன் அவனுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கிற போது நானும் உங்ககூட சேர்றேன்னா அவன் மாட்டேன்டான் நான் உன் கூட இதுதான் ஆகாதுன்றது அப்படின்னு அவன் சண்டைக்கு போகுது அவன் ஒழுங்கா வாழ்ந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட இப்ப அவனும் கெட்டாமச்சுக்க இவன் சொல்றதை கேட்டு கேட்டு அவனுக்கும் மூலையில் கீழே இருக்கிறவன் சொல்றதை கேட்டு மேலே இருக்கணுங்க மண்டையில மசாலா வேணும் அவனுக்கு என்னன்னா ஓ இவன் தப்பா நினைச்சிருவானோ அப்படின்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி சரிப்பா பரவாயில்ல இப்போ அது வா அப்படிங்கிறான் இதுதான் நடந்துட்டு உன் கதை இல்ல ஏன் இப்படி சிந்திக்க கூடாது ஏன் இப்படி சொல்லக்கூடாது நினைச்சா வேணும்னா வேர்லிங்கா எப்படி வேணா நின்று ஏன்னா புத்திபூர்வமா திங்க் பண்ற யாருமே நீ நீ யாரு நான் யாருங்கிற கேள்வி நீ புத்திபூர்வமா சிந்திக்கிற இல்ல நானும் புத்திபூர்வமா சிந்திக்கிறேன் யார் சிந்தனை சரியா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா அப்பா பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம புத்தியை வந்து மனசாட்சி பொதுவாதான் பேசும் புத்தேக ஞானபக்ஷ பாதித்வா இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு நமக்கு என்ன பிரமாணம் இருக்கு அப்பா சரி சொல்லுங்க காலம் இப்படி இருக்கு சொல்லுங்க சொல்லிட்டு அப்படி சொன்ன கடைசியில கன்க்ளூஷன் என்னன்னா ஜாதி கிடையாது என்னன்னா மனிதனை வந்து ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரதுதான் ஜாதி ஒழுங்குக்கு கொண்டு வந்த பிறகு உடைச்சு தழுறது கருணை நம்மளை கட்டுக்கு கொண்டு வந்து கட்டை விடுவிக்கும் அதுக்கு தான் நான் உதாரணம் அடிக்கடி இப்போ முதல்ல ஒரு கட்டு போட்டுட்டோம் அந்த கட்டை விடுவிக்கணும்னா என்ன பண்ணணும் ஒரு இன்னொரு கட்டை இருக்கமா போட்டா இந்த கட்டு தளர்ந்து போயிடும் அப்புறம் என்ன பண்ணுவோம் இந்த கட்டையும் நீக்கிடும் அதே மாதிரிதான் நமக்கு வந்து மனுஷன் அப்படிங்கிற அந்த அபிமானம் இருக்கும் இல்லையா அதுதான் ஒரு கட்டு இந்த ஜாதி கட்டு இன்னொரு போட்டோம்னா அந்த கட்டு கொஞ்சம் தளரும் அதுக்கப்புறம் என்னன்னா அனுஷ்டானங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து தத்துவத்தை சொல்லி கொடுத்த பிறகு இந்த கட்டையும் இந்த கட்டு இறுக்கமா போட்டதுக்கு காரணமே என்ன அந்த கட்டை எடுக்கணுங்கிறது தான் அந்த கட்டை எடுத்ததுக்கு பிறகு இந்த கட்டையும் முள்ள முள்ளால எடுக்கிற மாதிரி அந்த நியாயம் ஆனா ஒழுங்கு இல்லாம சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்தோம்னா கட்டுப்பாடு வேணும் தத்துவ சாஸ்திரத்தை எல்லாம் ஒண்ணுன்னு சொல்ற போது கட்டு இது நம்ம பாட்டுக்கு டைரக்டா சொல்லிட்டோம் ஆனா தர்மம் தர்மத்தையும் இடைஞ்சல் பண்ணப்படாது அதே சமயம் எல்லாரும் ஒன்னொன்னும் புரிய வைக்கணும் தர்மமும் பேதமா இருக்கிறது தத்துவமும் அபேதமா இருக்கிறது தர்மத்தையும் விடாம தத்துவத்தையும் சொல்ல போனா இது விஷயம் புரிஞ்சாச்சுன்னு சொன்ன பரமானங்கள் என்ன எவ்வளவு ஆரம்பி ஒண்ணுமே டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் சொல்ல போனா அவனுக்கு புரியாது மேல இருக்கிற ஆளுக எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு யாரெல்லாம் வந்து ஜாத்தியில உயர்ந்தவன் நினைச்சுட்டு இருக்கானோ அவனுக்கெல்லாம் எத்தனை பேருக்கு விஷயம் புரிஞ்சிருக்கு தத்துவம் புரிஞ்சுட்டு இருக்கு எதுனால உயர்ந்தவன் எதனால தாழ்ந்தவன்னு எதா புரிஞ்சு வச்சிருக்கானா ஒண்ணும் கிடையாது கிடையவே கிடையாது ஆஹ் மோக்ஷ என்னது இது பிரம்ம தர்சன்தரையோ தர் பிரம்ம தர்சன சர்வாத்ம பாவையோகோ மத்தியே எனக்கு ரொம்ப பிடிச்சது பிரம்ம தர்சன சர்வாத்ம பாவையோகோ மத்தியே கர்த்தவிய அந்தர வாரணாய உதாகாரியம் உதாகாரியம் இவங்க ஒரே ஒரு பிரமாணம் வச்சிருந்துருக்காங்க என்ன சண்டாளன் கதை இருக்குல்ல சங்கராச்சாரியர் அவருக்கே இந்த கதி இருந்தது அப்படின்னா அந்த ஒரு கதையை வச்சுன்னு சொல்றாங்க இந்த இதை படிச்சு பார்த்தா சங்கராச்சாரியம் இருக்கு அந்த மாதிரிலாம் இருந்திருக்குமான்னு சொல்ல முடியுமா இந்த போர்ஷனை படிச்சு பார்த்தா ஆனால் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது அதெல்லாம் பிரம்ம தரிசன சர்வாத்ம பாவயோகோ மத்தியே இந்த முப்பத்தி வயசுக்குள்ள இவ்வளவு அத்தி சூக்ஷ்மமான புத்தி உள்ள ஒரு ஆளுக்கு அவதாரமா இல்லாமல் எப்படி இருக்க முடியும் அவதாரம் தான் கர்த்தவியாந்தர வாரணாய உதாகரணம் சொல்லப்போனா அது பெரியவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த கதையை கூட பரமேஸ்வனுடைய அவதாரம் தானே ரெண்டுமே இந்த சண்டாலனா வந்ததும் காசி விஸ்வநாதன் தான் சொல்லுவாங்க இது பகவானே இப்படி ஒரு உலகத்துக்கு இந்த உண்மையை உணர்த்துறதுக்காக ரெண்டு பேரும் நாடகம் ஆடினாங்கன்னு சொல்லுவாங்க சங்கராச்சாரியரும் என்னமோ தெரியாத மாதிரியும் அவர் என்னோ வந்த மாதிரியும் ஒரு நாடகம் ஆடிட்டாங்க நாடகம் ஆடி உண்மையை உணர்த்திட்டாங்க ஏன்னா காசியில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி ரொம்ப ஓவர அபிமானம் காசி பண்டித்தர்களுக்கு அதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றது எல்லாரும் எழுந்து வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு காட்டுறான் இல்லை சங்கராச்சாரிய பாதரக்ஷேபை கொண்டு வரும்போது எல்லாரும் நமஸ்காரம் பண்ற அவரு மதிப்பு இருக்கு அவரை சரி பண்ணினா இவரங்களை எல்லாம் சரி பண்ண மாதிரி ஆயிடுங்கிற மாதிரி அவரே அவருக்கு இது பண்ணலாம்ல நானே சொல்றேன் இந்த பரப்பா இப்படி ஒரு இப்படி ஒரு வேஷம் போடுவோம் ஊருக்குள்ள எல்லாருக்கும் புத்தி வருதுக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே ஒரு வேஷம் போட்டு பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் சரியாயிடுவோம் சாமியாரே இது பண்றாருப்பா அப்படின்னு சொல்லி அப்படி அப்படிலாம் நான் கற்பனை பண்ணிக்கிறேன் உண்மையாவே இருக்கலாம் நம்முடைய கற்பனை சத்தியமாவே இருக்க முடியும் யசாதி காயத்தீ திஷ்டதி காயத்தியோர் மத்தியே தற்கிருக்கம் காரியாந்தரம் நாஸ்தி கம்யத்தே புரியுறது இல்ல ரொம்ப சிம்பிள் திஷ்டன் காயத்தி நின்று கொண்டு பாடுறான் அதுக்கு நடுவில் என்ன வேலை இருக்குன்னா நின்று இருக்கான் பாடிட்டு இருக்கான் அதுக்கு நடுவில் என்ன இருக்கு ஒரு கர்த்தவியமும் கிடையாது அது மாதிரி பிரம்மவேதம் பிரம்ம இவ பவதி திஷ்டன் காயத்தி அதே மாதிரி பிரம்மவேத பிரம்ம இவ பவதி என்ன சொல்றோம் சாஸ்திரம் தர்ப்பணத்துல யார பாக்குறோம் சாஸ்திரம் தர்ப்பம் வந்து என்ன காட்டுறது என்ன பிரம்மனா காட்டுறது பெருசா காட்டுறது அபூர்ணமான எண்ண பூர்ணமா காட்டுறது கண்ணாடி ரொம்ப அதிசயமான கண்ணாடி சாதாரணும் சொல்ல போனா இங்க எப்படி இருக்குன்னா என்னிடத்துல என் நான் பூர்ணமா இருக்கிற என்ன கண்ணாடியை சாஸ்திரம்ங்கிற கண்ணாடியை பாக்குற போது நேரம் எப்படியும் போட்டுக்கூடாது சாஸ்திரம் கண்ணாடியை பார்க்கற போது என்ன பிரம்மனா அது என்ன அபூ பூர்ணமா காட்டுறேன் அபூர்ணமானவனை என்ன பார்க்கிற போது சாஸ்திரத்தை படிக்கிற போது தத்துவமசி இப்படின்னு படிக்கிற போது நான் பிரம்மன் ஆகிறேன் அது என்ன வித்தியாசம் இருக்கு ஸ்ருணோதி ஜானாத்தி ஸ்ருணோதி ஜானாத்தி ஸ்ருணோத்தி ஜானாதி ஸ்ருணோதி ஜானாத்திங்கிற மத்தியில என்ன இருக்குப்பா ஒண்ணும் கிடையாது தத்துவமசி இது வாக்கியம் ஸ்ருணோதி அஹம் பிரம்மாஸ்மிதி ஜானாத்தி தனனாதிக்கம் கர்ம ஒரு கலசவயிணம் மணியேலிய அப்புறம் கலஷத்தலுக்கு முன்னாடி ஒரு அக்ன பிரதிஷ்ட அக்னமுரிப்பூர்ணிதானந்தம்மே ஆவையாமி கனசிலஞ்சு ஆயாசம் மாத்திரம் பலம் தான் இதுல பக்கம் இருக்காது வேற விஷயம் ஆயாசம் பலம் அனந்த ஆயாசகா அல் அல்பலம் அல்பய அனந்தம் ஃபலம் நான்கம் நாஸ்தி கமெண்ட் பித்தக்காரம் தரையசீ அவி அவிதா பரம் பாரம் தரையசீ தாசி நித்த அறியாமை என்கின்ற அறியாமையாகிய அறியாமையிலிருந்து அறியாமையிலிருந்து கடத்து விற்கிறீர்கள் பரம் பாரம் அறியாமைக்கு அப்பாற்பட்ட கரையை ஞானமே உருவான மோட்சத்தை அடையும்படி செய்கிறீர்கள் தாரையசி அவித்யாயாக தாரயசி அவித்தியிலிருந்து எங்களை கடத்து விக்கிறீர்கள் அப்பேற்பட்ட நீங்கள் எங்களுக்கு அப்பாங்க இதுல வந்து இது இருக்கு பிரஸ்னோபனிஷத் போய் கேக்குறாங்க அந்த பிப்பலாத மகரிஷியத்தை போய் இவங்கெல்லாம் வந்து ஆறு சிஷியர்களும் போய் கேக்குறாங்க மோட்சத்தை கொடுக்கிறவர் அப்படின்னு சொல்லி தொங்கி நிதா அப்படின்னு கேட்கிறாங்க திருஷ்யேபியஸ்தரதி எங்களுக்கு வந்து கேட்ட மாத்திரத்திலேயே ஆஹ் திருஷேபா தரதி திருஷேபிய என்ன அர்த்தம் போட்டிருக்கு விவகாரத்துல இருந்து நிரந்த வச்சு தரதி ஆத்மவித்து ஆத்மவித்து சோகம் தரதி தரதி சோகம் ஆத்மவித்து இது சோகம் பகவோமி நான் வந்து துக்கப்படுறேன் தம்மா பகவான் சோகஸ் பாரம் தாரயத்து நர நாரதன் तस्मै तस्मै मृदितमस पारं दर्शय भगवान्नत्कुम चुत मोक्ष प्रतिबंध निवृत्ति मात्रमेव ஆத்மஜானி இந்த சொல்றதப்பா தன்க்ளூஷன் என்ன காரியம் கிடையாது இந்த சித்தாந்தம் நன்றாக நிரூபிக்கப்படுகிறது பார்த்து கொண்டே இருக்கும் இது இந்த காலத்துக்கும் ஒரு வகையில பொருந்திருது நிறைய பேர் வந்து படிச்சா போருமா படிச்சா போருமா படிச்சா போருமா கற்ற வித்தைகளால் காம நோய்கள் போகும் போருமோ சேராதோ பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் ஒரு பாட்டு இருக்கேன் இந்த பாட்டு பவசாகரம் கரையேறலாம் ஒரு பாட்டு இருக்கு அந்த ஒரு கற்ற வித்தைகளார் காம நோய்கள் போருமோ சேராது பக்தி பண்ணி பாடி பாலகிருஷ்ணன் போற்றும் அடுத்த கிளாஸ் பண்ணி